வணக்கம் பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பதறிவுக்காக காரைக்குடி அழகப்பா அகாடமி பள்ளியிலிருந்து விஜய் இனி நேற்றைய பதறிவு கேள்விகளுக்கான பதில்களில் இதோ ஒன்று உலகில் சீனா நாடு மிக அதிக அளவில் நடப்பு கணக்கு உ உபரியினை கொண்டுள்ளது இரண்டு பதினாறாவது உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டு தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பதில் முதலிடம் பிடித்த நாடு மொசாம்பிக் 3. இருபத்தி ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஸ்காட்லாண்டில் நடைபெற உள்ளது இனி இன்றைய புதரவு கேள்விகள் உங்களுக்காக ஏதோ ஒன்று உலக பொருளாதார மன்றத்தின் தலைமையகம் இங்கு அமைந்துள்ளது இரண்டு சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் குடியரசு தின எந்த நாட்டின் இராணுவம் பங்கேற்றுள்ளது மூன்று அயோத்தி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள மசூதி யார் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நன்றி